ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமோபிசன்னூத்தநீஷரன் ஸ்ரீஷ்ணர் அவதார தத்துவத்தை விளக்கி சொல்கிறார் என்னுடைய மாயாசக்தியினால் நான் உடம்பு எடுக்கிறேன் அப்படிங்கிறார் கர்மத்தினுடைய காரணத்தினால ஜீவன் மாயைக்கு அடிமையாகி ஷரீரத்தை எடுக்கிறான் ஆனால் ஈஸ்வரன் மாயையை வசப்படுத்தி தனக்கு ஓணுங்கிறபோது ஷரீரத்தை எடுத்து சமூகத்தில் நன்மையை செய்கிறார் தீமை எல்லாம் நீக்குகிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார் அஜகா அபிசன் உண்மையிலேயே ஈஸ்வரனுக்கு பிறப்பு கிடையாது ஆனா மாயாசக்தியினால பிறந்தவர் போல காமிச்சுக்கிறாராம் சரீரம் எடுக்கிறவர் மாதிரி அஜகான்னு சொன்ன பிறவாதவன் அதாவது சைத்தன்யம் பிறக்கிறது இல்ல சரீரம் தான் வேணுங்கிற போது மாயாசக்தினால எடுத்துக்கிறார் அப்படிங்கறது அர்த்தம் இங்க அஜோபி சண்ணு அவ்வய ஆத்மா எனக்கு வளர்ச்சியோ தேவோ கிடையாது ஷரீரத்துக்கு தான் வளர்ச்சி தேவுண்டு ஆனால் ஈஸ்வர் மற்றவருடைய சரீரம் மாதிரி காமிச்சுப்பார் ஆனால் வாஸ்தவமா அவர் அந்த சரீரத்தோட அபிமானம் உள்ளவர் கிடையாது பூதா நாம் எல்லா சரீரங்கள்லையும் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருந்த போதிலும் பிரகிரும் சுவாம் அதிஷ்டாய என்னுடைய பிரகிருத்தியை சார்ந்திருந்து என்னை சார்ந்திருக்கக்கூடிய மாயாசக்தியை நான் சார்ந்திருந்து சார்ந்திருந்தேன்னா சரீரத்துக்காக வைத்து கொண்டு ஆத்மமாயையா சம்பவாமி என்னுடைய மாயாசக்தியினால் என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ளுகிறேன் எப்படி கன நம்ம தோன்றுகிறோமோ அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் கன உலகத்துக்குள்ளே நாம் பார்த்தா அந்த கனவுலகத்தில் நாம் தோன்றினதெல்லாம் உண்மை இல்லை அது மாதிரி இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு இங்கே புரிஞ்சுக்கணும் இது கடினம்தான் இருந்தாலே இந்த உதாரணத்தை தான் சொல்ல முடியும் ஆக இறைவன் மாயையை ஆளுகிறார் ஜீவர்கள் உயிர்களாகிய நாம் மாயைக்கு வசப்பட்டுருக்கோம் அதாவது இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறது உண்டு ராஜாவை சுருத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கும் திருடனை சுற்றி இருக்கிற பாதுகாப்புக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது திருடனை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு போலீஸ் இருந்துன்னா அந்த போலீஸுக்கு திருடன் அடிமை கட்டுப்பட்டவன் ஆனால் ராஜாவை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்களெல்லாம் ராஜாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அது மாதிரி ஈஸ்வரன் அவதாரம் பண்ணினாலும் மாயாசக்தியானது ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டது ஆனால் நம்ம வந்து மாயைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கும் பகவானுக்கு மாயை கட்டுப்பட்டது மாயைக்கு நாம கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் ஆக பகவான் தன்னுடைய அவதாரத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறார் ஆக பகவான் எப்போ வேணாலும் எந்த சரீரத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் அதை விட்ரா பண்ணிக்க முடியும் இதுதான் இதனுடைய சூக்மம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இது அவதாரத்தினுடைய ஸ்வரூபத்தை இந்த ஸ்லோகம் அழகாக சொல்லி இருக்கிறது தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய